தேவசேனா கல்யாணத்தை மகிஷி மண்டலங்களுடைய மத்தியிலே பார்வதி பரமேஸ்வரன் மோதலி தெய்வங்களுடன் பண்ணி தடனே மார்க்கண்டே சுவாமி நமஸ்காரம் பண்ணி தங்குத்தன் இருக்கிறார் நிச்சயம் ஜபம் மன்னனும் எனக்கு உபதேச மன்னனும் காட்டாள் அப்போ கந்தநாமாவும் அனுபவித்தாள் இந்திய நாமாவே ோமித்மாணம் நாட்டம்ஜோ முகம்ஹா ஜபம் மண்டலாந்தூர்லோகம்லோகம் சூர்லோகம் மூணுலோக்கந்தமா ஜபம் மண்டலாள அப்படிப்பட்ட மகாத்மா நாமாவன் நான் ஜபிக்கணும் சொல்லுங்கள் கேட்டாலாம் அக்னேயன் இரண்டாவது ஸ்கந்தன் இந்திரியமானது ஸ்கந்தமாக இங்க கொண்டு வச்சனால ஸ்கந்தன் சேருத்த கீர்த்தி அநாமயமான கீர்த்தி வாய்ந்தவன் அனாமயன் அழகுல்லாதன்யூரே மகிஷா மகிஷா மயூராஹனா மகிஷன் மகிஷாசுரம் அம்பாளுடம் சந்த பண்ணினவன் அபிஷ்டங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு கொடுப்பவன் அழகான சரீரம் வாய்ந்தவன் சத்யவாக்கு சத்யவாக்கு சத்தியமான வாக்க உடையவனாம் உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாம் அதிஷ்டத்தை ரெல்லாம் அமோகமா வாரி குருமணம் அனகனம் குட்டமத்த தயவனம் பரேஸ்வருடைய புத்தணம் ரூபிர கா மாம்சந்த பிரனத்தை உபாசம் எந்த சாப்பிட சொல்லி வஸ்தி குடிச்சு அப்படி எல்லாம் பண்ணினா அவன் நல்ல குழந்தையா பரமண்ணே கொஞ்சம் தர்மங்களை சுக்கமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி சேர்த்து அவன் குழந்தைகள இல்லாத ஆத்துல எப்படி பண்ணினா குழந்தை பிறப்பும் குழந்தைகள் இருக்கு ஆத்துல நன்னா ஆகும் முச்சாலி ஆகும் அப்படின்னா தர்மம் வந்து அப்படியே குடும்பத்துக்கு வரணும்னே நம்ம குழந்தைகள்லாம் குடும்பத்துல குழந்தைகள் அச்சடா என்ன காரணம் தெரியுமோ தர்மம் இல்ல தர்மம் இல்லைன்னா அப்படியே வெச்சடையே இருக்குன்னு மாதிரி அது என்ன குழந்தை குழந்தை நல்லா இருக்க வேண்டாமோ எல்லாம் புத்திமான புண்ணியம் எடுக்கணும் அப்படியே வயதுக்கெல்லாம் கொடுக்கணும் ஆக குழந்தைகளுக்கு அப்படியே வித்தியாணங்களும் பண்ணி படிப்புனா நம்ம குழந்தைகள்லாம் புத்தியமான ஆயிடுவோங்க पवित्रो பவித்தோவத் தன்னு பார்ப்போக்கண்ண रेवती सुता ஆயும பார்வையாத்தேதா விஷால விஷாச்சு காலக்கீட கண்ணாரி பிரதீபாவளி ஆனது உண்டானோ நாமன் சரவணோவர அவர் பூஜிச்ச முகந்தோற்பத்தீர்ஜா விஸ்வாமித் சுதிர்ச்சா பக்தச்சயூ மாநா ஆயுஷ்மாத்திர பௌத்ரன் புத்திரீச்சாலோக்கியதான் இருந்து உள்ளேதெல்லாம் பார்த்துல ஸ்கந்தகீலந்துடன் என்று விஸ்வாமித்ரீ பலஸ்வதி சொல்லியிருக்காள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே அதனால மகாபாரதத்தில் விஸ்வாமித் பிரியஸ் இவாங்கிற ஸ்கந்த நாமாவில் ஒரு நாம விஸ்வாமித் பிரியாயணமாக ஒரு அர்ச்சனை கோபாலனுக்கு பரம பிரியமாம் கந்த நடத்தில் வாசு எல்லாருக்கும் பிரேம உலகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவனாம் ஸ்கந்தன் நாட்டி திவ்யா ணித்யம் படிக்கிறோ அவளுக்கு திவ்யோகங்கள் எல்லாம் சித்திக்கும் நல்ல கீர்த்தியடையுவாள் புண்ணியமான கிடைக்கும் ஐஸ்வர் கிடைக்கும்பம் பண்றவாளுக்கு பிரார்த்தாள் மார்கண்டி துத்தர நீ எப்படி பிரார்த்திங்கிறாள் அப்படா உன்னை தவிர எனக்கு வேறு வித்தி தெரியவில்லை நம்முடி சக்தியினாரே உலகம் முழுக்க நீ பன்னிரெண்டு கைகளுடன் பன்னிரெண்டு கண்களுடன் ாய கீதம் விவீராம் ஜலுரவீராமையுலோகிஷி நாளை வியத்தீன் நியூரவியை அப்படிப்பட்ட உண்மை நமோ ஸ்து நமஸ்காரம் பண்றேன் பன்னிரண்டு கைகள் பன்னிரண்டு கண்கள் உன்னத்திருத்து எனக்கு வேர் கதி இல்லை அத்த பதம் வே கே உன்னு வேர் கதி எனக்கு இல்லை நமஸ்காரம் அணிநாளாம் மார்க்கண்டயர் தர்மபுத்திர நமஸ்காரம் அணி நாளாம் படேஜன்மேேஜ்ஜன்மேவிரேஷவிரேஜய்யாத்த படிச்சாலும் சரி ஆளாவிசூலி கட்டாலும் சரி ஹமாஞ்சயசோதீரித்த புத்துஜய்ஜய லோக்கியமா என்னன்ன கடை கிந்த நாமா ஜிச்சவா ஜிந்த எல்லம் ஐஸ்வரியம் எல்லா ஆயுஷ் எல்லா புத்தாஜயுமா ஏற்படுவான் இதெல்லாம் ஏற்படுமா போய் விளையாடுவது மகாராஜ்யத்தை குடுக்கிற நாம சரித்திரம் கலியில கவியிலே கவி வரவன் ஸ்கந்தனுக்கு மகாட்சேமத்தை குடுக்கும் கிருத்தியா உபவாசங்கள்லாம் எடுக்கிறவாளுக்கு மேல என்னங்களை பத்தி திங்காரி சொல்றேன் வாய்ச்சிட்டு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கார் அதை மட்டும் சொல்லிட்டு நூத்தி செலிட்ட நூத்தி ஆறு நாளையிலிருந்து இன்னும் ஒரு வாரம் இங்க பண்டிகை எல்லாத்தையும் நானும் அன்னைக்கு கதை நடப்பது கதை உண்டு அடுத்து சிவாகரமே ரித்திரத்தைட்டாபாவங்கள் எல்லாம் விளக்க முதல்ல சொல்லா அகமோனமா புத்திரபுத்திர சமன்விதையோம் கேட்டா ஏராளமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் புத்திரன் புத்திரை அடைவந்தாள் எந்தெந்த அதிருஷ்டம் வேண்டுமே ஸ்னவனம் பண்றோம் வனப்பூர்வாவே அந்த அதிர்ஷ்டங்கள்ல உண்டாகுமா அப்டி மகாபுணி சரித்திரமா ஸ்திரீயோ புருஷனோ வணம் பண்ணிவிட்டா கூறிய எல்லா அபிஷ்டமும் நிச்சயம் கிடைக்கும் வியாசர் இந்த ஆரண்ய பருவ கடத்ததுக்காக இதுக்கு அந்தமான வேலைகளுக்கு எல்லாம் அன்னதான பண்ண சொல்றாள் பாயசமுதிரி பட்சியங்கள்னாலே பிராமணான் பாயசாவி பூஜயாதா நல்ல கோதா கோக்கள் நானம் பண்ண சொல்றாள் இதுக்கு அங்கமலை வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்றாள் ரத்னங்கள் சுவர்ணங்கள் வீகளை எல்லாம் வாங்கி ஆரண்ய பருவத்திற்கு பருவா சவரம் பண்ணதுக்காக தானம் பண்ண சொல்றாள் எழுத விட்டுக்களை சுத்தி பண்ணிவிட்டா இந்த கோமுதிரிய தானங்கள்னாலே பாண்டவாழ் சுத்தாள் ஆராளா சந்திருத்திரணு தக்கோயோ திருகணாச்சே விணுருன் இந்திரன் முப்பத்தி முக்கோடி திரவம் சதா கணங்கே முதலி சர்வதேவதைகளும் திருப்தால ஆறாளம் வேத வித்துக்களை பூஜை பண்ணி இதுக்கு அங்கமாக தானங்கள்லாம் பண்ணாக்கேஷ் இந்த பிரவச்சனம் பண்றவாலே நல்ல வஸ்திரங்கள் அன்னதானங்கள் எல்லாம் பண்ணி சொர்ண பூஷணங்கள் எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் இது பெரிய பாண்யமான என்று வனப்பர்வாளுடைய பழங்குறாத்து காராம்பு நாரம் பண்ண சொல்றாரு ரொம்ப விசேஷமானது கபிலையான காராம்பு வாங்கி அதுக்கு தலையில கும்பு கும்புல ஸ்வர்ணம் காலில் வள்ளி கவித்துல வந்துட்டு பத்தாது காம்சிய பாத்திரம் பொங்கல பாத்திரம் கலக்கிறதுக்கு அப்படி இல்லாம தானம் பண்ணணும்னா கவிழ கூண்டாம் பாண்டவால் சுத்தாள ஆராளம் நீட வித்துக்களுக்கு அன்னதானம் பண்ணியாக்கே இந்த பாரதத்துக்கு அங்கமாய் அனுபவிச்சு கடைசியில புஞ்சலோகம் கிடைக்கும் பாரதத்தை இப்படி சங்கோபாங்கமாய் எப்படி சொல்லிக்கோ அந்த கிராமப்படி சிரவணம் பண்ணினாலுமே யாசாச்சாரியால் போய் பலன் சொல்றாள் ஒரு ஒரு பொருக்கும் பலம் சொல்றாள் ஒரு ஒரு பொருளையும் சொல்ல போறாள் பலங்கள்ல மகாபலம் மகா பிராயஷ் சித்தம் மகாபாரத்ரவணம் பெரிய புண்ணியம் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு சுழம்பியான புது போட்ட அஸ்திகாரத்துல வந்து சுருந்தியாயும் நீங்க எனக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு பெரிய புண்ணியம் தான் ஒரு வாரம் நடப்புறது பிரபுத் சாதம் எல்லாருக்கும் சாத் கோபாலனே சேஸ்புரியும் தேவசேனாபதியான சந்தனையும் பிரார்த்திக்கிறேன் कांत स्मरणम जय राम जी पुरुषोमि नह जय श्री वजी देवसेनाकांत स्मरणम जय राम मनोहर अंजनेश्वरा नह जय சலம்ோம் நயோக அஜாம்பாடூன் அபூமஸ்ம தேவதர யுகத்தில் கலியுகத்தினுடைய நீந்திரை உகந்து அதுல பகவான் தர்மம் வாக்கத்தடையும் தார்மீகர்களுக்கு சமம் ஏற்படும் சாதுக்குள் மனசுல காபம் வரப்படாது அது ஜகத்தை பாதிப்பதுடன் ஈஸ்வரனுக்கும் அபச்சாரமாயிடுமான் பக்தால் மனசு தப்பிச்ச அதற்காகவே பகவான் அவசாரம் கட்டாள் பரித்ராணாலே சாசுகுணம் பிராணம்னு சொன்னாலே கார்பது என்று அர்த்தம் பரித்ராணங்கிற பூர்விதமான கவலை சாதுக்குளுக்கு இல்லாம பண்ணணும்னு பகவான் அவசரிக்கிறாள் தான் மகான் குருடைய பெருமையே அதிலிருந்து துஷ்கிரு அப்புறம் தான் துஷ்தசம்ஹாரம் முதல்ல சாசுபதிக்காணும் கோரிக்கையை அவதாரத்தின் பிரயோஜனமே அப்படி அவதாரம் மகான்களையெல்லாம் ரஷ்மத்து மகாபுண்ணியச்சரித்தம் மகாபாரதம் ஈடானக்கு ஒரு பதத்திற்கும் தத்தர் துர்காச்சாரியால் நாரத புராணத்தில் பதத்துக்கு பத்து அர்த்தம் ரொம்ப பரமஹ்தி நம்மளுக்கு மகாபாரதத்துல அர்த்தம் இல்ல அவங்க ரொம்ப அன்பு நம்ம தெரிவா எல்லா ஆச்சாரியாலும் சேமிச்சு கந்தம் எல்லாரும் பாஷ்யங்கள் எடுத்து சொன்னுடைய பெருமையா வைக்கல ஆச்சாரிய நாமும் ஆச்சாரியா அப்படி தர்மத்துக்கு அதா கே இது மகாபாரதேசங்களால் சொல்லியிருக்கிறாள் அப்படி ராமானுஜாச்சாரியா சங்கராச்சாரியா எல்லாரும் சொல்லிருக்காள்யா நாரத புராணத்துல ஒரு பதத்துக்கு தத்தர்த்தம் சொல்லி இருக்கு மகாபாவனம் எல்லாரும் சர்க்கேகிக்கணும் மறு ஜமா இல்ல பாரத்தை சேர் பாவங்கள்லாம் அப்பவே போறதுல புண்ணம் பூர்வ சரித்திரம் வனபூர்வ சரித்திரம் பூர்த்தியாச்சு இப்போ இன்றைய தினம் விராட்ட பருவா ஆரம்பம் விராட்ட பருவ ஆரம்பிக்கிறோமே நான் கவனப்பட்டேன் அப்படிப்பட்ட மகா புண்ணிய கிரந்தம் என்ன புண்ணிய பத்தி பேசினா மழை பெய்யுமா மகாபா புண்ண முருகாலி பாண்டவர்கள் அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்லோக அது கையில பிரஜ் காஞ்சிபுரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு விஜயதசமிட்டோம் எங்க இறங்குறது எங்க சாப்பிடுறது விஜயதசமியும் அம்பாலும் பண்ணோம் போட்டோம் போய் பத்து மணிக்கு அங்க போய் ஸ்நான பண்ணிட்டு பார்த்தா எங்க பூஜை பண்றது எங்க சாப்பிடுறது ஒத்திரியும் தெரியாது போயிருக்கோம் கோவில் போய் அம்பாளுக்கும் தரிசனம் பண்ணிட்டே இருக்கும் காலட்சியை கலெக்டர் நீங்க எந்த கேட்டா தஞ்சாவூர் ஜில்ல ஏதாவது உன்னியாசம்போ கேட்டா பண்ணுவேன்னு சொன்னேன் மழையே இல்ல எந்த ஏதாவது ஆத்திக்கிழமையா இருக்கு லீவா இருக்கு பண்ணணும்னா ஆஹா பண்றோம் பூஜை பண்ணுறது நம்மாக்கு வர்றது பூஜை பண்றது துரசா வருவாங்க பரவாசிக்காலி பாதிப்பு வாழ்ந்து தெரிஞ்சது மூணு மணிக்கு மழை பெய்யணும் உத்தியோகபுர சாரமையும் ரெண்டு மூணு மணிக்கு பிரவச்சனம் ஆரம்பிச்சு நாலு மணி ஆரத்துக்குள்ளே அப்புறம் நான் எங்க இருந்தாலும் திங்களும் ஞாயிறு ஆர்தான் <Sessly> பத்தி மகாபரதே விராட்டு வருவா கலையில பிரத்யட்சம் இருக்காதான் விராட வருவா நடக்கிற இடத்துல பாண்டவாளை பத்தி பேசுறமே அப்படி இருக்குங்கிறாள் வேலை சொல்ல போறா பேஷ்மரே ஆண்களை பத்தி பேசினாலே புண்ணியமா அவளை பத்தி பேச நமக்கு அவளுடைய புண்ணியங்கள்லாம் அவரதா அதுக்காக தான் பாரதத்துல புண்ணியபுருஷால பத்தி பேசுறோம் துஷ்டர்களை பத்தி பேசி அவளுடைய தோஷத்தை தெரிஞ்சு நம்ம பாப்பம் போறதா இப்படி புண்ணிய பிராப்தி பாப நிவர்த்தி ரெண்டும் இருக்கு ஒரு பாரதத்திராலே நூறு கோதானம் பண்ணி புண்ணியா நூறு கோதானங்க நம்ம ஜென்மாவில பண்ண முடியுமா மனசனால் நினைக்க முடியுமா இருக்கான் பாரதம் கேட்டா நூறு கோதான பண்ண புண்ணியம் முன்னூறு கூட சந்தேகப்படுறான் அவன் சாஸ்திரத்துல சொல்லிட்டு அதை நம்பப்படாதோ இப்ப மாட்டு எடுத்து உன் குடுப்பான் முன்னூறு ரூபாய்க்கு வாடு வாங்கினா நூறு கோதானம் பண்ண போறான் பையன் கூட பண்ண மாட்டான் அவன் நூற்ற தொண்ணூறு பேருக்கு பையன் பண்ண மாட்டாங்க அப்படி இத்தனைக்கு மூலிகுஷத்தினாலே தர்மத்துல வீடுபொட்டா படமே எதிர்த்து தர்மத்துக்குன்னு அர்த்தம் செலவிக்கிற போது அர்த்தம் தான் வருவாரு சந்தேகம் இல்லை சுக்கராச்சாரியே சொல்றாரு அர்த்தசாஸ்திரம் பாக்கி ஏதாவது ஆபத்து வந்தாட்டு அமிக்கி விடுவோம் தர்மம் அது வந்து பாபத்தினுடைய ஒரு விதம் சொல்றாங்க நம்பலாம இல்ல அதுல சந்தேகம் படுவானே இவாள் சொல்றாள் அவளுக்கு என்ன ஆகும் ஏதாவது பாரத லிஸ்ட் எடுத்து வர போறாரு வரப்போறது இல்ல அது கவலைப்பட வேண்டியது இல்லை கவலைப்பட்டா வேற ஆறா என்னை பத்தி கவலைப்படலாம் வியாசர் வந்து கேட்க போறது இல்ல அவர் பூஜ் சொல்ல போற அப்படி நம்ம தேசத்துல அர்த்தத்தை பிரிசாது மகாந்த நினைக்கவே இல்லை அர்த்தத்தை பிரிசதும் பிராமணன் நினைச்சா அவன் வந்து அதோட பூச்சும் அவன் அப்படியே போடும் அவன் குறைச்சு கொடுத்தான் கூட கொடுத்தான்னு நினைச்சு வருத்தப்பட்டு ஏதாவது நினைச்சாலும் இவன் ஏதாவது கொஞ்சம் ஜாயித்தி பண்ணிடலாம் அந்த புஞ்சம் சுவாமி பகவானா பார்த்து இவ்வளவுதான் கிடைக்கணும்னு தலையில எழுதுற அதுக்கு மேல இவன் பண்ற பிரயத்தனங்கள்லாம் என்னன்னா ஒரு கண்ணன் அஞ்சு ஷேர் குடிக்கும்பே அவர் சொம்ப பண்றான் அது ஒரு அசு கணத்துல முன்னா அஞ்சு ஜெலன்னா வரும் காவிரியல் நோய் கொண்டா அம்புகேர்னு நினைச்சா குடிமோ அதுவும் தலையில கண்ணாடி அம்பலிகேரின் ஊசர பூமியில போனாலும் அந்த கடைக்கிறது தான் கிடைக்கும் அமெரிக்காவில் நீ போனாலும் கிடைக்கும் என்னோத் நிறையா கடைச்சுடும் கிடைச்சுடும் அங்கு போய் சேவை போல அட அசடே நீங்க வேலை கிட்ட போனா என்ன கிடைக்கும் களத்துல என்ன அஞ்சு பேர் குடிக்க முடியாத சொம்பு எவ்வளவு ஜலத்தை விழுக்குமோ அவ்வளவுதான் சமுத்திரத்துல போனாலும் அள்ளு அதுக்காக கூட விட்டு வந்துள்ள முடியாது அதுக்காக நம்ம பிரயத்தனத்தை விடச்சுன்னு சொல்லுவேன் சாஸ்திரத்துல வருத்தத்தை அடையாமல் சந்தோஷத்தை அடையிறதுக்காக சொல்றாரு மக்கள் வைராயாலி அவர் மகாராஜா லக்னம் விட்டுவிட்டு காசியில போய் பரமேஸ்வரனுடைய ராமாவை சொல்லி கட்டின் சொன்னவர் அவன் கௌகினு கூட்டாரு ஏன் ராஜா போக ராஜ்யத்தை விட்டுட்டு அவன் போகும் மனசு வராதே அவன் சுத்தவன் ஆத்த விட்டு போனா கூட கணவர் போகமாட்டேங்கிறாரு அவன் அப்படியே சுத்தரா சொட்டு குடிச்ச மாதிரி சுத்தும் பாருவான் அவன் நீங்க இங்கேயா போகுவான் உங்க நூறு ரூபாய் பணம் தர நீங்க இங்க ரிசிகம் பாரு போயிருவோம் மாசா மாதம் இல்ல இல்ல இங்க ஆத்துல நீ வெளியில் விட்டா நான் ஒன்றது அவன் நீர் வாண்டாங்க இவர்கள் ஒன்றும் தான் கூடுல்ல அவள் சேமிச்சு இவ்வளவு ஆசக்தியை வச்ச ஒரு மறுபடியும் என்னவா பரவல் வசிப்பாருங்க மறுபடியும் மறுபடியும் சண்டை போடுவாருங்க அதனாலதான் இந்த ஆசக்தி இல்ல விட்டு பகவானத்துல போய் திருப்பி திருப்பி வெயின் சாஸ்திரம் பகவானத்துல வச்சா மறுபடியும் இந்த ஊர்ல வந்து தண்டாள வேண்டாம் மாது வெப்ப வாசம் இல்லை துலாம <laughs> நினைச்சு எங்க இல்லாம பண்ணிக்குறியா சொல்றோம் அதனால கல்யாணத்தையும் பண்ணிண்டா அந்த கடத்தை அந்த ஜெண்டியை பூமுக்கு பண்ணிக்குற சந்நியசேந்து தான் அப்பு சொல்லிட்டாரு முஜரியாலையும் प्रूवலே செய்து நெனக்கீறாரு இல்லான இல்லான பண்ணிண்டா அப்புறம் அந்த சுசூத்தியை பார்த்தான்னா பூர்வபா என்னால காபி குட்டேன் சக்கரி வாங்கி மாடல அதனால சந்நியசியா பூறே பயோ வரடவே விரக்கியா அப்ப சூடு போடுங்க ஆமாயேவறதுல ஈடுபடாதா மெய்யில போநாட்டால என்ன அறிவு விச சுகந்திரியம் தம்ம பார்த்து வந்து நம்ம ஊர்ல சாப்பிட்டு அங்க போய் பண்றான் அதுவும் சரியா இருக்கே தெரியாம பண்ணா அது மாதிரி இந்த சவணத்தாலும் ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கிறது நம்ம வைகமான மதம் சொன்னதுதான் என்னன்னா எதை பத்தி பேசுகிறா ரொம்ப பேர் வரமாட்டாலும் அதான் விரும்ப என்ன என்னன்னா எத்தனை பேர் கேட்டாலும் புரிஞ்சுக்கிறோம் அது விரும்பும் அந்த சோழன் எத்தனை பேர் கிடைப்பா அதுவும் அசரியா பிரம்மத்துக்கு லட்சணி பிரம்மனா என்னன்னு கேட்டான் திருத்தராட்சன் நீ எதை அறியலோ மிதரன் நீ எதை தெரிஞ்சு கொள்ளலையோ அல்ல பிரம்மது அப்புறம் தான் போற மகா புண்ணியமான சரிபாரதம் கவனத்தினுடைய பெருமை நம்ம உபரசத்திலையும் நம்ம வேதத்திலையும் நம்பி சொல்லி காதலால் கவிட்டா புண்ணிய மகா புண்ணியமான விராட்டு பருவ ஆரம்பம் செய்தனும் ஜனமேஜர் கேக்கிற மகாபாரதம் ஜனமேஜியருக்கு வைசம்பாயாச்சாரியால் உபதேசம் உள்ளது ஜனமேஜி பாண்ட குழப்பே அவர் சொன்னது அபிமன்யுடைய அபிமன் ஜனமேஜியர் தான் பிதாவுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டாருங்கிற கோபத்துல சத்தையாக பண்ணிட்டார் ஜீவனுக்கு அப்படியே ஏதாவது தோணும் நம்ம அப்பாவுக்கு ஒரு தோணும் திரும்பி வந்து அபாரம் பண்ணிவிட்டா என்னாகும் அது பெரிய பார்க்கமா கூட ஆயிடும் பிராணனை நம்ம சாஸ்திரத்துல வந்து குத்தம் பண்ணவருக்கு தண்டனை சில இடத்துல மரணாந்தமான தண்டனை சொல்றாள் அது சாஸ்திரத்துல சொந்தத்த பண்டத்துல ஒண்ணும் அது சட்டத்துல ஒன்றும் கூடாது அது ரொம்ப இவனுடைய ஆத்மாவுக்கும் சுத்தி இவனை பார்த்து இன்னும் அது மாதிரி தப்பு பண்ண போறவனுக்கும் ஒரு பயன ஏற்பட்டு பண்ணாமல் அது பண்ணத்தான் கொல குத்தத்துக்கு எல்லாம் இருந்தோம் அதெல்லாம் தப்பு அது கொலை பண்ணவனும் கொலை பண்ண தான் பதில் பண்ணாதான் அவன் ஆத்மாவும் சுத்தமாகும் இன்னும் கொலை தயாரா இருக்கிற பயனையும் சுத்தி பண்ணும் அவன் அவன் கூடுண்டா பிள்ளைங்கன்னாக்கே கொலை பண்ண மாட்டாங்க அதிகமாகல இப்போ பண்ற போதே இப்போ அதிகமா இருக்க போது தண்டனை இல்ல பசும் பசும் பாரும் கூட போறது வாய் கட்டி மூணு வரைக்கும் கூட போறதுன்னு எல்லாரும் குல பண்ண ஆரம்பிச்சுடுவா சிக்கை இருக்கிறதுனால வந்து அப்படி அவ்வளோ தண்ட சித்தோம் நோக்காகலாம் இருந்தாலும் சிக்கைக்குதான் பயப்படுவோம் உலகம்னுட்டா அவர் தேசம் பண்றேன் அதுக்காக எல்லாரும் மனுக்கு பயந்துடும் மகாத்மாவான ஜனநேரியர் சத்தயாகம் பண்ணி ரொம்ப சத்தங்களை கொண்டுட்டார் ஜெமினி பாரத ரீதியா அவருக்கு பிரம்மகட்சி தோஷம் வர வந்து ஒரு பிராமண தோஷம் இந்த ரெண்டு தோஷம் விரகுவதற்காக பாரத சவம் பண்ணினாலா பிரம்மத்தியாதி மோசனமாம் மகாபாரத சிரவணம் அப்படிப்பட்ட வைஷம்பாயராச்சாரியை உபதேசம் கொண்டு வரால் ஜனமேஜி இருக்கு வைஷம்பாயனார் அவரை பார்த்து கேட்கிறாசமாயி பன்னெண்டு மாசம் ஒரு வருஷம் இங்க அவர பூவ பித்தா மகான் தாத்தா வசித்தாளே அது எந்த உள்ள வசிச்சா எப்படி வசிச்சா விராட் நகரத்துல மம பூர்வபிதாமி அஜாத்தவாசம் வசித்தாள் அப்படி ரெண்டாம் அனுஜூதத்துல அப்படி ஒரு பந்தயத்தை வச்சிருந்தா யார் கொருக்குறாளோ அதான் பனிரெண்டு வருஷம் காட்டுல வசிக்கணும் பதிமூன்றாவது வருஷம் ஒருவருக்கு கண்ணன் ஆகப்படாமல் வசிக்கணும் ஆனா அப்படி பந்தயம் அது நாங்க தோத்தோம்னா நாங்க போனோம்னா துரியோசனம் நீங்க தோத்தா நீங்க போனோம்னா இவ ஆகாட்டா இவாளுக்கு தோர்வீங்க சித்தமா இருந்தது அப்போ தோத்துக்கு விட்டாள் காட்டுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுது பதிமூன்றாவது வருஷம் அஜாதவாசம் விடாட்ட நகரத்துல வசிச்சாலாம் அது எப்படி வசித்தா இந்த கதையை சொல்லணும் இந்த விரிவாளை பத்தி நம்ம குலத்தில் உள்ள பெரியோர்கள் செஞ்சதை பத்தி கலக்கறதுல நம்ம இந்து மதத்துல ரொம்ப பிரியம் ஏன்னா சம்பந்தம் விட்டு போடுறதுல பாருங்க என்ன திறன் இருக்குன்னு நம்ம பிரிவாள்லாம் புண்ணியலோகத்திலே இப்போ ஒரு இருக்கு நமக்கு அவளை பத்தி பேசுறதுல ஒரு சந்தோஷம் இது வேறு இன்னொரு இடத்துல இன்னொரு மதத்துல பார்க்க முடியாதுன்னு அவன் பாதலையும் மறந்து விடுவோம் பாக்கி மதத்துல ஏன்னா அது ஒரு போக்குறேன் அவர் அப்படி இல்லை அவ பரவோக்கும் கூட்டா அவளை பத்தி மறக்கிறது இல்ல சாப்பாதிகளை நீதி அவளை நினைச்சுக்கிட்டு நீங்க மந்திரங்கள் எல்லாம் எழுதி அவளுக்கா ஹோமெல்லாம் பண்ணி அப்படி பூஜிக்கிற மதம் இது அதனாலே எங்க தாத்தாவான பாண்டவர்கள் விராட்ட எப்படி அஜாதவாசத்தை துன்யோகனுக்காக பயன் நண்டு மீபீம் ஜிதா அஜா ரொம்ப சுகமா இருந்தவளாச்சு திரௌபதி பஞ்சபாண்டவர்களும் பரம அன்புடன் காப்பாத்தினவளா திரௌபதி சத்ததம் சுகபாகினிங்கிறார் குக்கம்னா என்னதுன்னு தெரியாதான் திரௌபதிக்கு அப்படிப்பட்ட வீட்டுல போய் வேலை செஞ்சு அவள் என்னமா ஜீவிச்சாள் என்று கேட்கிறார் ஜென்மேஜியர் திரூபதி போய் ஒரு வீட்டுல வேலை செய்யிறது அவளுக்கு வேலை செஞ்சு வசிச்சாள் அதை சொல்லணும்னு கேட்டாராம் அதே பெரியவால் வசிச்சரித்திரே எனக்கு தெரியும் யக்ஷப்லாம் ஆய் மதச்சொல்லி அந்த அரணி அந்த பிராமணன் கொடுத்துக்கிட்டு அந்த இது அஷ்டமதி பூஜை வந்தாலும் எத்தனை இடத்துல பிரச்சனைகள்லாம் உத்தரம் சொல்லி அங்க போற உடனே பெரியவாள்லாம் கேட்டாளா அப்போ அந்த அரணி அந்த பிராமணத்துல குடுத்துக்கிட்டு போய் அரணி கட்டையை கொடுத்தாராம் அனுபவம் அவருக்கு வந்தா தான் சாப்பிடுவேன் அவரு புரியாதே இப்ப என்னத்துக்காவது வந்து ஒரு பட்டாசு கட்டு வாங்கி கொடுக்கல என்ன பட்டி பிரச்சனை தோட்டத்துக்குறான் வந்து நான் சொல்லணும்னு அதனால அத்திகிருப்பா பண்ணப்படாதான் ரொம்ப தெய்வதான் இந்த ஓட்டெல்லாம் பிடிச்சு கொடுங்க பண்ணி நடப்பேங்கறா சரி இன்னைக்கு உனக்கு திசையோ இன்னைக்கு ஆட்டம் அவனுக்கெல்லாம் தயவு பண்ணாதே ஒரு சாஸ்திரம் நிஷ்காரணமாட்டானு பிராமணன் அக்னிபோத்திரம் மடல உயிரை விட்டுவிடுவேங்கிறார் அதுக்காக அவர்கிட்ட முழுமையு அந்த அரண் விசிதமான இதை கொண்டு கொடுத்தாரு அந்த அக்னிபோத்திர அரண் கட்டையே பிராமணர்கள் சொன்னாதான் ீட்டு கண்ணு நீமா கலரிய மூர் மந்தம் சூர்வார பெரிய போனா முன் வைத்த கால பின் வாங்காமல் பெரிய வீரர்களுடன் கண்டபோடும் வல்லமை உள்ளவர் வேத வித்துக்களான பிராமணர்களுடன் இத்தனை நாள் நான் பன்னெண்டு வருஷம் வசிச்சு விட்டு உங்களை எல்லாம் இப்ப நான் போச்சு நான் அஜாதவாசத்தின் பரவ மறுபடியும் ராஜ்ஜியத்துல நாங்கள் வந்து இத்தனை சாதுக்களையும் கண்ணால பார்த்து உங்களை பூஜிக்க முடியாத நல்ல நாள் வருமான அப்படியே மூர்த்தியா கழுவுளா அர்ஜுனன் குலம் சகதன் பிராமணா எல்லாருமே தர்மத்தர தூக்கி உக்காத்தி வச்சு ஜலத்தை வாரியடிச்சு கண்ணி உண்டு பண்ணி ஜலத்துல விஷயம் கண் ஜலத்தை தொடச்சு அசுவாசம் பிடிச்சனால நீங்க வந்து எப்படி கண்ணால ஜலம் மட்டும் அழுதி இப்படி மூர்த்தி அடையலாமா தர்மமே உருவடுத்த மூர்த்தி நீங்கள் அதையும் தவிர்த்து உலகத்தில் தர்மத்தை நம்பின தீரர்கள் ஆபக்காலத்துல துக்கப்பட மாட்டாளா அரசாணிப்பால் வெங்கடாஜ சுவாமின்னு இருந்தால் அவர்தான் இந்த தேசிய சந்திரன் விஷுகுடா அதிர்ஷம்னு எழுதியிருக்காரு ரொம்ப அழகான கந்தம் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு ஸ்மார்த்தால் மாத்வால் வைஷ்ணவால் தர்மங்கள் போக்குவரத்து அதுல ஏதாவது வசத்து பேசிட்டு நல்லா பிரியாசம் பண்ணி கண்டிக்கிறது அதிலத்தையும் ரொம்ப அழகாக இருக்கார் சிவனாதர்ஷன் அவருடைய தாத்தா சம்ஸ்காரத்திலிருந்து ஊர்ல போவாதா தூக்க போவாதே அவர் திண்ணில உட்கார்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தாரா அழையில இருந்து என்ன தைரியம் பாரு பகவான் இப்படி நம்பி தானே அப்படி இருக்க முடியும் கண்ணால இலம் அழல்ல வாக்கிய உத்திரம் அழப்படாது பாராயணம் பண்ணி அந்த ஜீவனுக்கு பரலோக்கத்துல சத்தி கிடைக்கட்டும் பரகதி கிடைக்கட்டும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாளா அப்புறம் போய் நமஸ்காரம் பண்ணி நாங்க பண்ண அபச்சாரம் ஊர்ல ரொம்ப நிர்வாகத்தான் இருந்த அப்படிப்பட்ட ஒரு புலர் இப்படி காலமாயிட்டாலே சொன்னாலா சொன்னாலி நிர்வாக எப்பவும் நிர்வாக காலாதான் இருக்கும்னால தூக்கிறதுக்கு ஆள்லாம் இருக்கும்னா வாகனத்துக்கு வைக்கிறதுக்கு ஆள் அத்தியாதி நிர்வாக எப்பவும் நிர்வாக கால தான் இருக்கும்னால அலங்கார அஸ்ரீ புதுதான் உருமு கஷ்டாபதி அசூமியோ அசூமியோக்கம் மஹா நிற்பா நிற்பத அஸ்வாசயம் கஷிமா எத்தன பெரிய ஆபத்து வந்தாலும் மோகத்தை அடையவில்லை அப்படி இருக்கிற போது நீங்க அடையலாமா குரு தேவீர்து அன்பு உண்டு தேவர்களுக்கு ஆபத்து வந்து அவ மாறுபாடான வாஷம் எல்லாம் வசிச்சுக்காள் தேவதைகளே இந்த கஷ்டப்பட்டு போது நாமெல்லாம் மனுஷன் நமக்கு தீண்டா என்ன ஆயினாலே தேவராஜ சுத மகாபலிராஜ் அவகரிக்க போய் கடமில்லாமல் தேவனான இந்திராதிகளெல்லாம் மறைவான மார்பாடான வாழம் நூண்டு ராஜ்யம் இல்லாமல் துங்கித்த வச்சிருக்காக்கம் பிரி போ பிரம்மலோகம் போனாடாங்க அங்க ஆழ்வு அசுரால் இருந்து நிர்பந்தம் பண்ணான அதுக்காக என்ன பண்ணா பிராமண வோஷம் போட்டுக்கிட்டு போனானா இருந்தான் பிராமணன் அடிக்கிறது இல்லையா அவன் அடிச்சா ராஜ்யம் பூர்வம் நகர்வம் பயந்துருந்து அசுரால் அவனுக்கு போய் அபசாரம் பண்ணக்கூடாது வேத வித்து சென்று பயட்டாள் அசுராள் அதுக்காக அவனுக்கு போட்டு வேதத்தை ஜெயிச்சு மரபாடா பிரம்மரூபம் அப்படியெல்லாம் மலங்கு இந்திராதிகள் எல்லாம் போட்டு இருக்காள் பிராப்தியா கிரிபிரஸ்தம் போய் உங்ககோய் நின்று பரமாத்தில் மகாவிஷ்ணு அஸ்வகிரியின் சிதாசிரமத்திலூர் பர்வத்தம் அந்தகோயி அதிதீயின் இடத்துல போய் வாமன ரூபியாய அவதாரம் மண்ணி வசிச்சு எவ்வளவு பாடுபட்டு மறிஞ்சி இருந்து மனுஷனாகவே நடிச்சு காண்பிச்சார் மகாலட்சு விட்டு இவர் மகாலட்சுமி மகாலட்சுமி அதுக்காக என்ன பண்ண தேசிகன் ஒரு கிருஷ்ணாஜெடுத்து போட்டு மூடிந்தாரா வாமனமூர்த்தி எதுக்காக மூடிண்ட இவர் பிரம்மச்சாரியா மகாபலிட்ட யாத்திரைக்கு போறார் பிரம்மச்சாரியை சினிமா கவிக்கணுனாக்க யாச்சகம் கொடுக்கிறான் ஒரு மும்மடாக்கி குடுக்கறான் யாச்சகம் பிரம்மச்சாரியின் கூட மாட்டேன் என்னான்னு கொடுப்பாடா பிரம்மச்சாரி ஒரு ஸ்திரீக்கணும்னா யாசகம் கொடுக்க மாட்டான்னு மூடிதான் தேசிகம் மகாலட்சுமி இன்னொரு கவி சொன்னார் அது இல்ல வேற காரணம்னா என்னன்னா மகாபலிட்டு போய் ஒரு சொத்த வாங்க போறாரு அவன் மாட்டுல உட்காந்துருக்கா அவன் கொடுக்குற மகாபலியை கட்டாட்சத்தால பாத்துக்கிட்டே இருப்பாரு பாத்து வளர்ந்து வாங்க முடியாது அவன் கண்ணுக்கு குதிரைக்கு கேனம் மகாலட்சித்தரம் விப்ரம் மாயா மாணவகம் இஞ்சி கேற எடுப்புல மறைர்வியா மேல முழு மாந்தோலா ஷயா ஜடையா வாக்குல வேத மந்திரமா கையில தீர்த்த பாத்திரமா பிராமமான வருஷமா போனது ஆறு நாள் சுகாச்சாரியா மாயாமணவரி சாட்சாத் ஹரிநாராயணம் அறிந்து ஷம் பரத்மா நாராயணன்ோடு போனாலா மகாபலிக்கு வேதவித்துக்கள் பரமஹி அவன் விஷ்ணு பகவான் கூட்டிட்டு போகா வேறவே பூஜா அது தெரியா சுவாமி இப்படி போனாடா குருவாயூரிடம் குருவாயூர் அந்த பிரத்யமான சந்தி மித்தை ம்மிய ஊமரங்க அநீத்தமா மகசாத்தை மராங்க சேத்திய பதத்தீர்ச்சம் பட்டதிரி கிரா பட்டி சொல்லுமணே நானும் வருஷத்துக்கு முன்னாடி நாராயணபுத்தின் உரிய மகாபாத் அவருக்குல வசிக்கிற போதே கஷ்டம் அது எதுவும் ஜென்மான் திரிமான வாசனையினால எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிறது ஒரு ஒரு ஸ்திரீயோட கூட சம்பந்தம் வச்சுருந்தது அவருக்கு அவளை வசிச்சுட்டு இருந்தார் அங்க குழந்தைகள்லாம் பிறந்து விட்டு வருது தம்பது ரொம்ப எட்டு மணிக்கு ஸ்நானம் பண்ணி சாப்பிடறதுக்காக ஆச்சாரம் இல்லாமல் இருந்தவர் ஆனாலும் பகவான் இடத்துல கோபால இடத்துல இல்லை இல்லாத பக்தியா வருஷி கீழ் அறங்கி வந்தாரி மாடி படியில அறங்கி வர போது ஒரு பிராமணன் நம்புத்திரி பிராமணன் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஹரிஹி ஓம் நமோ நாராயணாய சித்தம் இது மணல்ல வீதி வச்சுருக்கார் அந்த மணல் ஹரி ஓம் இவர் வீதி அந்த குழந்தைகள் வெளியிட்டு வந்தது மாடியில் இறங்குற போது மணல் ஹரி ஓம் இடத்துல கால் இந்த நாராயண பட்டத்திரி உடனே இங்க வான் கூப்பிட்டார் என்னன்னார் இனிமே உங்க வீட்டுல வந்து நான் சொல்லி போமாட்டேன் பகவன் நாம அஷ்டாட்சர வயிறத்துல என் கால் வச்சே உங்க வீட்டுக்கு நான் சொல்லி போக மாட்டேன் சமஸ்கிருதம் தெரியாதப்போ சொன்னார் ஒரு வேகம் உண்டாக்கு இவருக்கு உடம்புல வாத்த ரோகம் பக்கத்துல தோசியம் சொல்லணும் அங்க அவரை போய் காட்டார் பண்ணி எனக்கு ரோகமும் போகணும் எனக்கு வித்தையும் வரணும் போய்காட்டார் உடனே மீன தொட்டு வாக்குல மீன தொட்டு இது ரோகம் போடும் இது சாதாரணமா விவேக்க குருவாய் விற்பன் கோவில் போய் வாக்குல மீன தொடும் தெரியாதவனா இருந்தா ஒரு ஒரு வீச மீன வாங்கிட்டு போய் அங்கு வஜ்ஜி பட்சியாவதாரத்திலிருந்து பகவான பாடுன்னு சொன்னதான் அர்த்தம் பண்ணிட்டார் பத்தியாவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த போய் பண்ணிக்க ஆரம்பிச்ச ரோகம் பூடித்தவருக்கு அதனால தலையாட்டி அங்கீகரிச்சாதான் இவர் மேலும் ஸ்லோகம் எழுதுவது அப்படி இன்னும் அந்த கிரந்தம் அது ஆஷ்டியமான கிரந்தம் அல்ல வாமனாவதாரி கற்க பார்த்து அப்பூ கதிலே பல பேருளை இடையிறாள் தீவிரம் புலி பொங்கல் புலிவரையா தெரியாது ரொம்ப நான் இருக்கும் ரொம்ப நம்ம மாதிரி பண்ண மாட்டாதா அந்த ஊர் மாதிரி புளிப்பா இருக்கும் அது அவன் அதுல படற சந்தோஷத்தை பார்த்தா அந்த புளித்த எவ்வளவுக்குள்ளாசத்தோடு விடுவா அது வழக்கம் தானே அபியாசத்தை பொறுத்தவரை ஆனா அந்த சந்ததியிலே ராஜாக்கள் கொண்டு ஆசைப்படுவாள் உருவா இருப்பிலே இப்போ அங்க என்ன விஷயம்னா வேத வித்துக்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் சுவாமிக்கு நினைவேத்தான் அப்புறமா பண்ணியடிப்பாள் ரொம்ப ஆச்சாரமான ஸ்தலம் புண்ணஸ்தலம் அதுல உருவாயிருப்பாங்க நீ வாமன மூர்த்தியா இங்க படமா பிரம்மச்சாரி வருஷத்தோட போன ஏனா உன்னுடைய பிராமமான வருஷத்தை பார்த்து சுக்கராச்சாரி பிரபடிகள் போய் மரணம் மரணம் கூப்பிட்டு அடிச்சுன்னு போனதே அவள் மகாபலி மயிர்கூச்சலிட்டு புலக்காவ உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட்டு மகாபலி என்ன பணி நான் திரி மாதங்களை பக்தியா சமேத்ய மனமுதி ஓடி வந்து குஞ்சுக்காலையும் வந்து தங்க குடத்துல ஜலத்தை எடுத்து காலல்ல குட்டி அலம்பி கங்காதின ஜலத்தை மகாபலி தலையில் எடுத்து கொட்டியிருந்தானே சத்தியமானு காட்டாள் என் அப்பனை ஆமா தலையாட்டினாம் மகாபாகம் மகாபலி சால கிராம சிலையிலே பகவான் விஷ்ணு இருக்காரு நினைச்சுக்கிட்டு பூஜை மண்ணி சாப்பிட்ட தீர்த்தம் பத்து மயிலுக்கு முச்சு வர மாட்டானு அவன் கிராம சிலாத்திர சால கிராம சிலை இருக்கோ அந்த தீர்த்தம் இருக்கோ அதுக்கு பத்து மயிலுக்கு எவ்வளவு சஞ்சாரம் இல்லைங்கிறார் அதுக்காக முன்னாள் எல்லாம் தீர்த்தம் இங்கேயாவது பூஜை அங்கேயிருந்து ஒரு குண்டத்தை வாங்கி ஆத்திர வச்சு பாடு அது சாப்பிட்டு முச்சம் வச்சு பாடு அதுக்குள்ள ஏதாவது ஆடுபாடு மறுச்சி ஜலத்தை விடுவார் அவன் எப்போ ஆச்சாரியம் கங்கா ஜலத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அவன் அதுக்காக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி அவளுக்கு நித்தியம் கங்காஜனும் ஒரு துளசி அவங்க காமாட்சிக்கு அர்ச்சனை அவன் டின்னா அனுப்பினாள் ராத்திகாமி அவளுக்கு சொல்லி கவர்மெண்ட்லயே அது ஒரு பெர்மிஷன் வாங்கி ஜன்தான் கொடுத்தா அதெல்லாம் சம்மதிக்கணுமோ இல்லையவா அதுக்காக அப்படின்னா வாங்கி அவ்வளவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காள் அது இந்த விட்டு ஜீவாத்மகிறது அது இந்து மதத்துல ஆறாவது மறிச்சு போனாலே ஏன்னா அவன் அர்ஜனமா இருக்கட்டும் மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹூ மதம் என்ன செலவாகவும் மதிச்சா செலவை இந்த போன வருஷத்துல அநாதாரம் ஆயிருக்கா ஆயிரம் காரணம் கூட்டு அது எல்லாருமே வந்து கமிட்டி மீட்டிங் போட்டு வரவே இல்லையா வழக்கம் அப்படி இல்ல எல்லாரும் வந்த விடாம வந்து அந்த இதெல்லாம் என்னென்ன சந்தியாந்தர கிளாஸ் ஒண்ணு நடக்குது அதை பத்தி அதுக்கு வண்டி ஏற்பாடுகள் பண்ணி ஏதாவது குழந்தைகள் வந்து சொல்றாடா இருக்கு அதுக்காக ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி நான் பாட்டுறேன் அவளுக்கு ஏதாவது மாதம் மாதம் கொடுக்கறத கொடுக்காம இருந்தேன் அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி நாட்டுக்கே மீட்டிங் நடந்து சந்தியா கால முறையிலும் அதை பத்தி நடந்தது மீட்டிங் ரொம்ப நம்பிக்கை இருபத்தி ஆறு பேர்களுக்கு அனாதை சம்ஸ்காரங்கள் பண்ணியிருக்காங்க அது அவாளே போலீஸ்லேயே உடனே வாழ்க்கை அனுப்புறா நான் உச்சி உடனே வாழ்க்கை அனுப்புறா அனுப்பிச்சா என்ன செலவாக இருந்தோ அதை வாக்குறா இந்த கம்மி அஸ்தி நல்லா இருக்கா அவளுக்கு பெரிய அஸ்வமேத பலம் நிறையதுன்னு கத்தி இல்லாத வாழ்க்கை உதவியா அஸ்வமேத பலமா அது உடனே அவாளுக்கு கடைக்கு காலத்துலையும் கொடுத்தா மறுபடியும் பாதியாரம் அந்த பிறக்காம இருக்கணும் இல்லையா அது ஒரு பெரிய இது இல்லை இப்படி ஒரு கூட்டாங்க மறுபடியும் அப்பா கூத்தவனா வந்தாங்க எத்தியாவது தப்பு காரியங்கள் பண்றவனா இருக்கணும் கடைசி காலத்துல கங்கா ஜலம் சாலக்காச்சாரி அப்படி அந்த பகவானுக்கு அந்த வாமனமூர்த்தியினுடைய கால அளவில ஜலத்தை மகாபலி கலையில எடுத்து குட்டிண்டாமாயின்னு குட்டியண்டா ராமாயின்னு கட்டாய் புத்ரி அவன் நாளா பகவான் அப்படி வாமனமூர்த்தியாய் ேந்தேர்ஜ்ஸ்தைஸ்தேம் பலி மகாபலிச்சரித்தம் இங்க கத்தவியூம்தலிச்சரித்தம் பிடிவசலி கத்தவிய சுவாமி எப்படி போனால் மறைஞ்சுதானே போனால் என்னமோ நீ மறைஞ்சிருக்க போறேன்னு வருத்தப்படுற அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி இதுதான் மாசம் பனி பெய்யுதுன்னா கம்பளி பூஜை பனி பெய்யாம இருக்கணும் மழை பெய்யுது ஒருத்தும் மழை பெய்யாம இருக்கணும் ஆகினால அந்த காலத்துக்கு தகுந்தபடி எப்படியும் வணங்கி கொடுத்து போய் தான் ஆகலாம் போட்டாள் ஒரு மார்க்கம் இல்லைங்கிறாள் ஆகினால இங்க வருத்தப்படக்கூடாது வயது வித்துக்களை பீவாதிகள் வச்சு தர்மபுத்தர் போய் சமாதானம் பண்ணினாள் உடனே தர்மபுத்தர் தெரியவா சொன்னதே ஆசுவாசத்தை அடைஞ்சுட்டாள் நாம் விராட் நகரத்தில் பரவ போறோம் அங்க போய் என்ன வேலை செய்தது நாம எல்லாமே பிராமணர் எல்லாரையும் விட்டாள் ஏன்னா இந்த ரகசியமான பேச்சுல எல்லவரா அது வந்து வெளியில போய்த்தாலாக இருப்பார் போகாம இருக்காதான் அதனாலதான் வித்திக்கு கூட காதுக்கு கூட காது ஒன்று இருப்பார் என்ன கேட்டு சொல்லாத எடுக்கிற ஒரு அம்மா போய் சொல்லும்ல மட்டும்மா கூட்டாங்க <laughs> <laughs> உரி சூது இல்ல சொல்லி பொங்கல் கவுரிசு கவுரிசோட்டம் பேசுறாள் என்ன வேலை செய்யறதுன்னு அப்போ நீங்க என்ன வேலை செய்வீங்க தர்மபுத்தரை பார்த்து ஒரு வேலையும் தெரியாது என்ன வேலை செய்யத்தை தெரிஞ்சு யுத்தம் பண்ண சொன்னா பண்ணுவார் அதுக்காக நித்தியம் சண்டைதான் அப்போ சொல்ற அவர் தனக்கு தகுந்த ஒரு வேலையை அவரவே தீர்மானம் பண்ணிட்டார் என்ன சபாஸ்தாரனாய் சபாத்தியட்சனாய் அவர் சபையில சன்னியாசின்னு இன்னொம்பி போய் வசிக்கிறேன் அதான் எனக்கு செய்யக்கூடிய காரியம் அதிவந்த உற்பத்திய பேரு என்ன பார்த்தா நான் கங்க பேரு நான் சன்னியாசியும் சிந்திக்கிறேன் கங்கோட்டதாசதா கங்கன்னு வாசம் போறேன்னாலாம் தர்மபுத்திர ஜோதிசேஷன் பிரணவ ஜெபம் பண்ணுவேன் ஆறா கூட்டின்னு ஒத்தன்தான் ஒன்னு மணி அவளுக்கு அவன் சன்னியாசி கண்டாசியில் அவன் கரு பண்ண பயப்படுவான் என்ன பண்ணிவிடுவோம் எதற்காக எடுப்பிட மாட்டான் எல்லாத்தையும் போறவா இல்லையா ரொம்ப பயப்படவே விடாது வாஸ்தவமான சன்னியாசியா இருந்தார் அவரை பார்த்து நாமும் பைபிள் விடாது நம்ம பார்த்து அவரும் பைபிள் விடாதுன்னா அப்படிங்களும் அவளை பார்த்து நாம் பைபிள் விடாது நம்ம பார்த்து அவள் விடாது அப்படி உள்ளவர்கள் தான் வாஸ்தவமான சன்னியாசி கன்னியாசியா போயிருக்கேன் வெறும் கன்னியாசியா இருந்தா இந்த நாளில அவரால் ஜீவனம் பண்ண முடியாது அதுக்காக பார்த்தார் தன உத்தரவு கண்டுபிடிச்சார் தெரியும் வராம்தி பிருச்சந்தி ஜோதிஷம் சாஸ்திர கோவிதம் சன்னியாசி சன்னியாசம் பண்ணி காட்டுக்கு போட்டார் ஒண்ணு ஆண்டாம்ல அவர் என்ன கல்யாணமாக அத்தியாயம் காப்பர் அதுக்கு என்ன காரணம் அவர் சன்னியாசியா இருந்தா கூட பூரோகத்துல வசிச்சா இந்த கர்ம வாசனை விடாது காப்பர் சொல்லிவிட்டார் ஜோதிஷம் தெரியும் அங்கேயிருந்து வரபோதே அவன் தலை இப்படி சூரியான கையெங்கி வச்சுக்கான இடுப்பிரீவ் ரோசியம் பிரி கேட்டாருனா என்னது அவன் சும் முதலே ஊர்ச்சு போலாத்தையும் அதெல்லாம் திரையும் தனக்குன்னு ஆறான் போய் தாராட்டம் தெரியும் தெரியும் போய் மோட்சதர்மந்திர எனக்கு உபனங்கள்லாம் தெரியும் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மோசம் போனாலும் மோசம் ரொம்ப உங்களுக்கு தெரியாத நான் நடுக்கு போறேன்னு இல்லையா அப்புறம் கேட்டா எஸ் எஸ் கட்டமா ஹோ வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது வேலை இல்லாம இருக்குது அப்படி புளி வேலை பண்ணி கொடுங்க ஒரு இடத்துலயும் நாலு பேரை வச்சுன்னு கேட்டா ஹைகோர்ட்ல வேலைங்கிறான் அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் சிபார் சொன்ன உடனே கணத்துக்கெல்லாம் போயின் அவரே சொல்றான்னு சொல்லல அவர் எல்லாத்தையும் தெரிகின்றவர் ராஜாக்கள்லாம் இந்தியா அப்படி சர்வசாஸ்திரங்களையும் படிச்சுறதே இல்லையா நம்ம தேசம் எந்த பாஷையா இருக்கட்டும் எந்த எந்தமா இருக்கட்டும் எல்லாத்தையும் படிக்கிற விஷயத்துல மூணட்ச வேலை கொடுக்கற விஷயத்துல பயப்படுறதே நம்ம தேசம் அதனாலதான் நம்ம தேசத்துக்கு பெரிய பெருமை அந்த பெருமை இப்ப குறையாங்க ஆபத்துக்கு உற்சாகப்படுத்துறதா நீ எத்தனை படிக்காதவங்களாலும் இல்லையா நான் மார்க் போடுற ஒருவேதான் படிக்க மாட்டேங்கரும் படிக்க மாட்டாரும் படிக்க போக மாட்டாரே போசறதே அது நல்லா படிக்கணும்னு உச்சாரப்படுத்தி குழந்தைகளை அப்படி மூளைக்கு வேலையை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அதுல போய் வந்து ஒரு அவளுக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணிக்கிட்டா நீ படிக்காத நல்லா படிக்கிறவங்க கூட படிக்க மாட்டேங்கிறாங்க அதனால மூளை ரொம்ப குழஞ்சு போடும் நம்ம தேசத்துல எத்தனை புஸ்தகம் படிச்சது சொன்னால் பாருங்க தர்மபுத்திரம் எங்கேயாவது மதிக்க முடியுமா மனசினாலே மோதி நீதி எத்தனை தெரியும் போய் சொல்றேன் கதை பிரியத்தையும் சொன்னேனா கட்டாயம் அங்கு இருக்கணும்னு சொல்லுவார் இத்தனை யோகியத்தை உள்ளவனா ராஜாக்கள் விடமாட்டாள் அவன் அப்படி தன் சபை தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக் இன்னும் அவருக்கு சுற்றி வரும் இடத்துக்கு வேலைக்கு போனா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னு கேப்பாளா இப்போ அதை கேட்டாங்க அதான் கொடுங்க அதை கேட்டாங்க அங்கேயே பண்ணிட்டு வந்திருக்காங்க அத கேட்டா சரியா பத சொல்லி ஆகணும் அதுக்கும் பத சொல்றேன் தர்மபுத்தருடைய சபையில என்ன சொல்றேன் என்ன பொய் சொல்ல மாட்டீரே என்னமா சொல்லுவேன் அதுக்கு ஒரு பொடி வச்சு சொல்லி சொல்றேன் நானும் தர்மபுத்தரும் ஒன்னுமே நினைச்சிடலாம் நானும் அவரும் ஒரே இப்படி போய் சொல்றேன் ஒரே கல் நீ எங்கிருந்த இதற்கு முன்பு நீங்கள் கேட்பாள் தர்மபுத்திரமே அவருக்கு எதுவும் கொஞ்சம் காலம் என்ன இல்ல நாளைக்கு நாளா இப்படி தீர்மானம் பண்ணின்ற பண்ணின்றதே அடுத்தது நீ என்ன வேலை செய்கிறேன்னு இப்படி தன்னை பத்தி சொன்ன ஒவ்வொரு அழுதாளாத்தர் பீமனை போய் கைக்க பயந்து ஏகம் பெருமூச்சு விட்டு கண்ணுங்கள் நீர் வாங்கி சீவனை பார்த்து கண்ண அழுகிறாம் ஏன் கண்ணா அழுகிறேன்னு கேட்டாலாம் என்ன பார்த்து என்னமா போய் புரட்சாரத்துல வேலை செய்வேன்னு கேட்பேன் நீங்க பயமா இருக்கு என்ன நீங்க சாமானியமானவன் இல்லை போய் எந்த காரியத்தையும் செய்யே ரொம்ப ஹீன பலனா விராட்டம் அவன் ஒரு தடவை பெருமூச்சு நல்லா விட்டான்னா பீமன் விராட்டம் கழிவு அப்படிப்பட்ட ராஜா போய் அவனை வேலை செய்யலையான்னு காட்டான் அது அவனுக்கு ரொம்ப ஹோமனமில்லையா ாசும்பூட்டுவர்த்திண்டாடுறது அதுக்கு நேரின் கண்டமாதன பர்வத்திலே யக்ஷ போய் நிரம் மணி நன் கால கல்யாணி திவ்யமான திவ்யமான தாமரைகளை தௌபதிக்கு கொண்டு கொடுத்தவண்ணி அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணியாத்மா வீராட நடக்கா போது சன்னியாசியா அவங்கிட்ட போய் உட்காந்து நீங்க இருக்கிற போது நான் வேலை செய்யப்படாதா ஆனா நான் சொல்ற வேலையாதுன்னு மட்டும் நீங்க தடுப்பு என்ன வேலை செய்வேனாலாம் வேற எந்த வேலையும் என்னாலும் செய்ய முடியாது செய்யற வேலை எனக்கு அனுகூலமான வேலையா இருக்கணும் அந்த வேலையை நான் ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சவன் இவனும் புரிச்சு கொண்டு தெரிஞ்சவனா இருக்கணும் அவன் ரவி ரவியில் சொல்லுவன் கூட போயிருந்தது அப்படி இருந்தால்தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமே இல்லாம அந்த அம்மா காஜிய சமத்துல இன்னைக்கு அது வேண்டாமே இல்லை வேண்டாமேன்னு குறைச்சி குடுவோம் இவனுக்கு பிடிக்காது அதுதான் என்ன ஒண்ணும் இவனுக்குதான் ஜப்பம் தப்பம் பூஜை ஒண்ணும் இல்லையா இவனும் புரிச்சு திருவுற திருவிட்டமே அது பாதிமில்லைங்கிறேன் இன்னும் சிறந்து பண்ணணும்ங்கறேன் ஒரு ஜபம் இல்ல ஜப்பம் இல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது எல போட்டாச்சுன்னா புட்டு நோக்காண்டு காரியம் இல்ல அதனால இவனும் சிறந்துட்டேன் சத்தியே சமயக்கார வேலை எனக்கு தெரியும் சமையல் பண்றேன்னா என்ன தெரியுது போய் உப்புக்கிறேன் அண்ணா எனக்கு நிறைய போதன முடியாகணும் வேற பய போட்டாம அசைப்படுவோம் எனக்கு கூட்டம் அதனால நானே இங்க இருந்தேன் முழு பூசாய் அப்படியே போடுவோன்னு சாப்பாடு நானே சமைக்கிறேன் வந்து நான் சௌக்கியமா சாப்பிடுவேன் ரொம்ப அத் ஆகாரங்கள்லாம் பண்ணுவேன் சொல்றேன் வீராடனுக்கு பரம திருப்திய இடத்துல வந்துவிடும் எங்க இருந்தேனுக்கு முன்னாடி என்று கேட்பன் தர்மபுத்தருடைய ராஜ்யத்தில் இருந்தேன்னு சொல்றேன் தர்மபுத்திர இருந்தேன்னு சொன்னாலே வேலைக்கு வச்சு வாழ புண்யாத்மா அவனிட இருந்தான்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாரும் வச்சுட்டாள் அப்படியே சிந்திக்கிறாள் தர்மபுத்தர் வேறையே போய் சொல்றாள் அங்கிருந்தேன் அங்கிருந்தேன் அப்படி போய் சொல்றாள் அப்படி நாம் போய் சமயக்கார வேலையை புத்துக்கிறேன் நான் பீமன்